ஷான்ஸ்மி சத பல்ல புகளுக்கு சொந்தக்காரன் பற்பாளி பகன் ஏகன் அல்லா சுபன் அனைத்தும் உருட்டாதாம் மனிதன் பாதை அடைந்து ஏருலகிலும் வெற்றி பெற்று அல்லாவுதே பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சூனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றி காங்கம் செய்து எமது உயிரிழமையானது அலி வசலம் அவர்கள் மீதிலும் சோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி முடிச்சுவரைக்கும் வாழ்க்கை நெறிவனை பேணுதலுடன் தனது வாழ்க்கையில் எதிர்த்து நடக்கூடிய உண்மையான உண்மையானவர்கள் முஸ்லீமானவர்கள் அனைவரும் பேரிலும் அல்லாஹ் சதாமும் சொல்வார் அல்லாஹுடைய வீட்டில் ஈயத்துடன் கடுமையை நிறைவேற்றுவதற்கு அமர்ந்திருக்கும் இறை நேசல்களே நல்லடியாக இருக்கும் வாழ்க்கையின் திருப்பம் அல்லாவது ஏவல் விளக்கல் இவள் இவைகளை முன்வைத்து சம்பூர்ணமாக ஏகியவற்றை உலப்பூர்வமாக எடுத்து நடக்கும் பொழுதும் விளக்கியவற்றிலிருந்து சம்பூர்ணமாக விளக்கி விலகி நடக்கும் பொழுதும் தான் உருவாகும் அந்த திருப்பத்தை நாடு நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கு முதலில் அந்த ஏவல் விளக்களுடன் இணைந்த சப்புவாவை எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தாக உபதேசமாக செய்து கொள்கின்ற இந்த இலங்கை நாட்டில் நான் சிறுபான்மையர்களாக வாழக்கூடியவர்கள் பார்வையில நீங்கள் சிறுபான்மைகளாக இருந்தாலும் கூட உங்களிடத்தில் ஈமான் உண்மையான நிலைப்பாடு எல்லா சந்தர்ப்பங்களிலும் பிரகாசிக்க வேண்டும் என்றால் கவலைப்படாதீங்க சஞ்சலப்படாதீங்க நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறோம் என்றாலும் வெளிவாரியாக நாங்கள் சிறுபான்மையினர்கள் இந்த சிறுபான்மையான நாங்கள் பெரும்பான்மைக்கு மத்தியில எல்லா சந்தர்ப்பங்களிலும் குழாய் வருகிறோம் எங்களுடைய கொடுக்கள் வாங்கல் அவர்களுடன் நடைபெறுகின்றது நம்முடைய அண்டை வீட்டிலும் அவர்கள் வசித்து வருகின்றார்கள் அவ்வப்பொழுது அவர்களுடைய உதவிகளும் தேவைப்படுகின்றது நாம் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களையும் சிலர்கள் இருக்கின்றார்கள் முஸ்லிம்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் சிறுபான்மையினர்களுக்கு பொதுவாகவே ஒரு சாரார் உதவி செய்வார்கள் அவர்களில் இன்னும் ஒரு கூட்டத்தினர்கள் சிறுபான்மையினர்களுக்கு ஏற்படக்கூடிய இவைகளை கண்டு கவலைப்படுவார்கள் என்றாலும் உதவிகள் ஏதும் செய்ய மாட்டார்கள் இன்னும் ஒரு சாரார் இருக்கின்றார்கள் மாட்டார்கள் உதவி செய்யவும் மாட்டார்கள் நான்காவது வயசினர்கள் அவர்கள் வெளிரங்கமாகவே சிறுபான்மையினர்களுக்கு பகமை காட்டுவார்கள் இதற்கெல்லாம் தாராளமான உதாரணங்கள் இருக்கிறது அவைகளை எல்லாம் கூறி நான் காலத்தை வீணாக விரும்பவில்லை சிறிது நேரம்தான் கிடைக்கவிட்டிருக்கிறது வாழ்க்கையில் ஒரு மாறுதலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அத்துடனே குரானுடைய போதலையும் ரசூல்லாவுடைய வாழ்க்கையும் அவ்வப்பொழுது எங்களுக்குள்ளே பரிணமிக்க வேண்டும் சில செய்திகளை நாங்கள் மறந்திருக்கின்றோம் அந்த மறந்தவற்றை ஞாபகப்படுத்துவதற்கு ஒரு நல்ல தருணம் இது ஞாபகப்படுத்தப்பட்டவைகளை எடுத்து நடத்துவதன் மூலமாக வாழ்க்கையில் நாங்கள் பாக்கியங்களை பெற்றுக்கொள்வோம் மட்டுமல்லாமல் ஹசரத் சசூருல்லாஹி சலாஹா அலிஹி வசல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை இந்த உலகத்திலே எடுத்து விலங்க வீசவர்களாகவும் ஆகிவிடுவதோடு மக்களுடைய உள்ளத்திலே என்ற நேர்வழியையும் ஏற்படுத்துவதற்கு காரணிகளாக மாறிடுவோம் அந்த அடிப்படையில் சகோதரர்களே மத்தியில் பழக வேண்டும் என்கிறதையும் அறிந்து கொள்வது அவசியம் உலமாக்கள் நமக்கு பல விடயங்களை வகுத்து தந்திருக்கின்றார்கள் சொல்லுகிறார்கள் ரெண்டு விதங்கள் இருக்கின்றது அந்த முறையில நீங்கள் பெரும்பான்மையோடு நடந்து கொள்வீர்கள் என்றால் அது ஹராம் என்கிறார்கள் அதில் ஒரு விதம் ஐசோலேஷன் என்று சொல்லப்படுது நாம் சம்பூர்ணமாக அவர்களை விட்டு விலகி வாழ்கிறோம் இவர்கள் எங்களுடைய எதற்கும் அவசியமற்றவர்கள் இவர்களுக்கும் எங்களுக்கும் வெகு தூரம் என்று விலகி போகிறோம் இதுவும் கூடாது இது ஹராம் என்கிறார்கள் ரெண்டாவது அக்யூமினேஷன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்களோட ஒன்றுபட்டு சேர்ந்து நாம் வாழ்கிறோம் அந்த நேரம் நம்முடைய தனித்துவத்தை கூட மறந்து விடுவோம் சிலர்கள் எல்லாமே மறந்து ஒன்றரை கடற்கறதின் காரணமாக தன்னுடைய இஸ்லாமிய சின்னங்களை கூட பறிப்படுத்தி விடு விடுவார்கள் தான் ஒரு முஸ்லீம் என்கிறதையும் மறந்து விடுவார்கள் அவர்களுடன் சேர்ந்து நான் ஒரு முஸ்லிம் என்கிறதை காட்டிக்கொள்ளவும் மாட்டார்கள் அவர்களுக்கு அவர்களை விட்டு விலகி விடாமல் முழுமையாக எங்களுடைய மார்க்கத்தை மறந்து அவர்களுடைய நடைமுறைகளுக்கு இசைந்தும் விடாமல் பண்புகளை காட்டுவது தான் அவர்களுடைய முறை உதவி செய்யக்கூடியவர்கள் சிறுபான்மையினர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சிறுபான்மையினர்களை வெறுக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் மேலும் தீங்கு செய்யவும் மாட்டார்கள் இந்த அடிப்படையில இன்னும் ஒரு சாரார் அவர்கள் பகமையை வெளியிலே காட்டிக் கொள்ள மாட்டார்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அன்று அதேவினர்கள் அல்லா கொரானில் ஓரிரு ஆயர் அல்ல நீங்கள் என்று சென்றாலும் உங்களுடைய இஸ்லாமிய அடையாளங்களை ஆற்றிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் அதனை ஆற்றிக் கொள்ளும் காரணம் அவர்களுக்கு மத்தியிலே எங்களுக்கு எதையும் நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விடும் என்ற பயசுக்கா அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தில் உயர முடியாது என்ற பயத்துக்கா அல்லது இப்ப எனக்கு ஒரு தீங்கு ஏற்படும் நான் ஒரு என்று காட்டிக்கொண்டால் குடியேற்பட்ட அச்சத்துக்கா அச்சப்படாதீங்க உண்மையான மூவிகளானீங்க உங்களுடைய தன்மைகளை காட்டுங்க அது அவர்களை இஸ்லாத்தை நான் வேலை செய்யக்கூடிய ஆபீஸ்ல ஒரே ஒரு முஸ்லிம் அவர்களை போல நானும் ஆகிவிட்டாள் அவர்களைப் போல நீண்ட நிலைமையில சாப்பிட்டால் நீண்ட நிலைமையில நீர் அருந்திராள் இதுதான் கலாச்சாரம் அவர்களை போல பெண்களுடன் அறட்டை அடைத்தால் அவர்களுடைய உடல்களையும் அங்கங்களையும் தொட்டு விளையாடினாள் இதுதான் கலாச்சாரம் என்னுடைய எல்லையோ நண்பர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் வேலை செய்யக்கூடிய சொப்புகள்ல நடக்கும் முறைகளை சொல்லுவார்கள் அங்க இங்கே டச் பண்ணினால்தான் அவங்களுக்கு அங்க வேலையே செய்ய முடியும் என்றொரு நிலைமைக்கு ஆளாக இருக்கின்றார்கள் இந்த டச்சின் எதை கொண்டு போய் சேர்க்கும் எங்கே கொண்டு போய் சேர்க்கும் உன்னை தேவலத்துல கொண்டு போய் சேர்க்கும் அது மட்டும் இல்லாமல் முஸ்லிம்கள் இப்பேற்பட்ட ஒரு இழிவான ஜாதியினர் தான் என்று இஸ்லாமத்தை கவருவதற்கு ஒரு தடையாக ஆகியோம் இதனால் நீங்கள் பண்புகளை காட்டுங்க இஸ்லாமுடைய தனித்துவத்தை இழந்து விடாதீங்க இதுதான் அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய சீரான நேரான முறை என்கிறது விளங்க வேண்டும் படிக்க வேண்டும் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள் இன்று கௌரப்பட்டு பலரும் இஸ்லாத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்ததன் பின்னால சம்பூர்ணமாக அவர்களை நாங்கள் கைவிட்டு விடுகின்றோம் இதனால் திரும்பியும் அவர்கள் பொறுத்தந்து அறிந்துவிடுகின்றார்கள் இஸ்லாத்தை வித்தும் விடை பெற்றுகின்றார்கள் பிரியாவி கொடுத்து விடுகின்றார்கள் நான் இருந்த குஃபுரே எனக்கு நல்லது என்கிறார்கள் சகோதரர்களே இந்த பெரும் பாவத்துக்கு நானும் நீங்கள் வேண்டும் அமைகிறோம் இதற்கு நானும் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் சிலர்கள் ஏற்றுக்கொண்டதன் பின்னால முகம் நோக்க வேண்டிய மாபெரும் பிரச்சனைகள் இருக்கிறது அதில் ஒன்று தான் குடும்பத்தை விட்டு ஒதுக்கப்படுகின்றான் என்று நினைச்சு வீட்டில் சுரங்கின்றார்கள் என்னை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை நான் இஸ்லாமிய சகோதரர்களை நாடி அல்லாவை நாடி வந்திருக்கின்றேன் அவர்களுக்குள்ளேயும் எனக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கல என்ன வெறுமனே இரண்டாம் தரத்துல பார்க்கிறார்கள் என்றிருந்த ஏற்படக்கூடிய வேதனையால சொல்ல முடியுமா சிந்தனை செய்தார்கள் வீட்டை விட்டும் விரட்டப்படுகின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்று வந்தவரை பெரும் பெரும் தலைவர்கள் போன்ற பெரும் கோத்திர தலைவர்கள் கூட இஸ்லாத்துக்குள்ள வருவதற்கு காரணமாக அமைந்தார்கள் அந்த முசி குரு உபேர் அலில்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தெரிந்த உடனே குடும்பத்திலே அடிமேல் அடி கொடுத்த எனக்கு இஸ்லாம் தான் வேண்டும் இந்த குஃப்ருடைய தந்தை வேண்டாம் என்று வீட்டை வீட்டே வெளிக்கிளம்பி ரசூலுலாவை நாடி வந்தார்கள் வெறுமனே அணிந்து இருந்தது முரட்டு துணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆடை அறிவார்கள் அவர்கள் பாதிக்கும் மனம் அதனை நுகரும் பாலிபர்களும் வருகின்றார் என்று வெளியிலே வருவார்கள் பல மைல்களுக்கு அப்பால் வீசும் அவருடைய பாசம் அந்த அளவுக்கு உயர்ந்தார் பலக்கணக்கான ஆளானார் அவர்கள் பாவித்தார்கள் இஸ்லாம் எந்த அளவுக்கு அவருக்கு விருப்பமானதாக அமைந்தது நான் அல்லாவுடைய பாதையில எங்கள் ரத்தத்தை சிந்த வேண்டும் அவன் வாக்குறுதி அளித்த சொல்கத்தை விரும்பினார்கள் அவர்களுக்கு ஆடை கிடையல்ல ஹசரத்லா கண்ணீர் வடித்தார்கள் எப்ப ஹசரத்லாம் இஸ்லாத்தை ஏற்று வருகின்றார்களோ அவர்கள் அணிந்து கொண்டு இருந்த ஆடை பார்த்து மஜிலிஸ்ல சபையில உட்கார்ந்துக்காக தியாகம் செய்வதற்கு தயாராகித்தான் அனைவரும் வருகின்றார்கள் சகோதரர்களே சிலர்கள் அல்லாவுக்கென்றே இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள் ரசூலுல்லாவுடைய காலத்துல வெறுமனே தனக்கு கிடைக்கக்கூடிய சில வசதி வாய்ப்புகளுக்காகவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ வேண்டும் என்று உறுதியான முஸ்லிம்களாக மாறிவிடுகிறார்கள் அவர்கள் எந்த நோக்கத்தில் வந்தாலும் அவர்களை பண்படுத்துவது அவர்களுக்கு அசலாக்குகளை பண்புகளை காட்டுவது உங்களுடைய கடமையாக இருக்குது அவர்களை ஏற்று வருகிறார் மாணவனாக திகழ்ந்தார்கள் அசாபு சுஃபா அவர்கள் வறுமையை தாண்டி கொண்டார்கள் இஸ்லாம் எனக்கு வறுமையை தர மாட்டாது அதற்கேற்ப எவ்வளவு பெரிய செல்வங்களாக பிறகு மாறினார்கள் பட்டும் துணியாலும் பொழுது ஒரு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருந்த அபுரா இன்று நான் என்னுடைய மூக்கை சித்தம் செய்வதற்கு உயர்தரமான துணியை பாவிக்கின்றேனே இளவரசி கோரிக்கையை திருமணம் முடித்தார்கள் எல்லாம் அந்த குஜுரா என்ற பெண்மணி அவள் அரச பரம்பரையை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தால் அவளிடத்தில் அவளுக்கும் அவளுடைய கணவனுக்கும் பிரயாணத்திலையும் கூட பணி செய்வார்கள் அதனால கிடைக்கும் கூலி என்ன ஒரு கவலம் உணவு தான் அந்த அதற்கு தமிழ் உரைவார்கள் எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு காலம் இருந்தது நான் இந்த புஜிராவுக்கும் அவருடைய கணவனுக்கும் பணிவிடை செய்வேன் எனக்கு ஒரு கவலை உணவு தருவாங்க பிரயாணத்துல நான் போவேன் அவருடைய நீர் மற்றும் ஏற்பாடுகள் மீண்டும் அவர்கள் வாகனத்தில் ஏறுவதற்குண்டான வசதிகளை எல்லாம் செய்து கொடுப்பேன் சில இடங்களிலே அவர்கள் கூடாரங்களை இருவார்கள் அந்த நேரம் நானும் இறங்கிக் கொள்வேன் அந்த ஏற்பாடுகள் செய்து கொடுத்து முடிந்து மறுபடியும் அவர்கள் ஒட்டகத்திலே ஏறி பிரயாணம் செய்வதற்கு முனைவார்கள் அணிந்து கொண்டு வரும் வரைக்கும் நமக்கு பொறுமையாக இருக்க முடியாது உன்னுடைய கையிலே பாதையை தாங்கிக் கொண்டு நம்முடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு செல்லைவாள் ஆனால் அல்லாஹ்லாத்தின் மூலமாக எனக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை தந்து விட்டால் அதே குஜ்ராவை அல்லாஹ் எனக்கு மனைவியாக ஆக்கி தந்தாள் அவளும் பிரயாணத்துல போய் கொண்டிருக்கும் சந்தர்ப்பம் அணிந்து கொண்டிருந்தால் நான் அவளுக்கு சொன்னேன் குஜ்ரா நீ வரும் வரைக்கும் என்னால் காக்க முடியல உன்னுடைய பாதிரியை சுமந்து கொண்டு வா சகோதரர்களே அல்லா காலங்களை நேரங்களை மாற்றக்கூடியவள் அல்லா இன்று நாம் சட்டி கழிக்கக்கூடியவர்களை நிச்சயமாக உயர்த்துவான் இந்த உலகம் வெளிப்படையை வைத்து தீர்ப்பு வழங்கக்கூடியது பார்க்கக்கூடியவன் என்னை படைத்த எனவே சிலர்கள் என்ன செய்வார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை வீட்டை விட்டும் விரட்டாவிட்டாலும் அவர்களை விரட்டியதைப் போல விரட்டாவிட்டாலும் அவர்கள் டோவிப்பார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நோயிப்பார்கள் எத்தனையோ இடங்களுக்கு நாம் போகின்றோம் அவர்கள் திருமணம் கச்சேரிகள் அந்த வார்த்தைகளை நீங்க அறிஞ்சிருப்பைய இந்த மின்பர் வேலையில நான் சொல்ல விரும்பல உனக்கு முழுமையானது நம்மிடத்துல இருக்கிறது போதாதா உனக்கு இவனா வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு சில பெண்களை கூட வரலாறுகள்ரா அவர்களுடைய தாய் திட்டுவார்கள் சபிப்பார்கள் வருவார்கள் எங்கள் உயிருக்கு மேலான உங்களை என்னுடைய தாய் திட்டுகின்ற அவருக்கு ஈமான் நோக்கி வருகின்றார்கள் வீட்டுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதாவது இருந்து வீட்டு வாசல்ல தண்ணீர் கதவை தட்டுகின்றார் அபு உரேரா கொஞ்சம் நில்லு ஆடி அணிந்து கொண்டு வந்தார் அவன தாய் அபுராவுக்கு முன்னால திட்டல்ல அந்த தாய்க்கு அல்லாவுடைய சாபம் இறங்கும் என்று சொல்லல்ல மாற்றமாக பரிவோடு துவா செய்தார்கள் தாயின் ஹஜரத் சசூலுல்லா உடைய அன்புக்கு பாச்சுமானவள் ஆகு ஆகிவிட்டாள் அபு உடைய வா பேர சொல்லும் ஒவ்வொரு உண்மையான உண்மையிலே உள்ளத்திலையும் ஒரு இறக்கம் பிறக்கும் அது ஈவானுடைய அடையாளம் ஒரு தடுவ சொன்னாங்க யார் சொல்லுவா தேவசம் ரவிதம்மா என்று சொல்லும் வார்த்தை கூட எங்களுடைய நாவுக்கு ஒரு வசதி இல்லை என்று சொன்னால் சகோதரர்களே எந்த அளவுக்கு நான் பின் சொல்லாம் சொலாம் இதற்கு வாழ்க்கையிலோ எந்த ஆதாரமும் கிடையாது அவர்கள் எங்களுமே அவர்களை நவமுஸ்லிம் என்று சொன்னதே கிடையாது அல்லது மௌலா இஸ்லாம் என்று சொன்னதே கிடையாது மௌலா என்கிற வார்த்தைக்கு பல கருத்துகள் இருக்கின்றது மௌலா என்ற அடிமைக்கும் சொல்றது எஜமானனுக்கும் சொல்றது தலைவனுக்கும் சொல்றது கணவனுக்கும் சொல்றது மேற்பட்டிமை என்ற பெயிருந்து மக்களில் சிலர்கள் இருக்கின்றார்கள் இஸ்லாம் வேண்டும் என்பதற்காக விற்று விடுகின்றார்கள் அவர்களை சுரத்தி வந்தார்கள் சொன்னார்கள் என்னுடைய பொருள்கள் எல்லாம் இருக்கும் இடத்தை சாண்டித்து விடுகிறேன் என்ன வழி விடுங்களை எடுத்துக் கொள்ளுங்க ஏற்று நோக்கி வருகின்றார் துனியா இழந்தால் என்று எனக்கு இஸ்லாம் இருந்தால் போதும் அல்லாஹ் ஆயத்துல இந்த அடியானை நான் விரும்புகிறேன் என்று அந்த ஏற்றுக்கொண்டவருக்கு அல்லாவுடைய முகப்பத்தை உடனே நசீபாக்கி விட்டார் என்றால் எவ்வளவு பெரிய புனிதராக அவர்கள் இருக்க வேண்டும் விரிவான சகோதரர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது அவரை புனிதமானவராகவே ஆங்குவது எங்களுடைய முயற்சியில எங்களுடைய நடைமுறைகளை எங்களுடைய பண்புல தான் இருக்குது எல்லாவரும் பாவத்துல போய் சிக்கிக் விட்டார் என்றால் எங்களுடைய கெட்ட நடைமுறைகளை பார்த்து எங்களுடைய வாக்கு மீறல்களை அவர்கள் மேலும் மேற்கொள்ளக்கூடிய உறுதியாக இருப்பால் நான் என்னை கொலை செய்து கொள்வேன் நீள் அப்படி எத்தனையோ நடந்திருக்கின்றது சிலர்கள் நம்மிடத்திலே வந்து சொல்கிறார்கள் இப்படி எல்லாம் இந்த தாய் சொல்கிறாள் நான் எப்படி அணை கற்றது இதய இதயம் உங்களுக்கு மட்டுமல்ல ரசுல்லாவுடைய சகாபாக்களுக்கும் நடந்தது சம்பவத்தை சொல்லும் பொழுது அவருடைய கண்கள கண்ணீர் எனக்கு இஸ்லாத்தை புகழும் என்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்ட உடனே தாய் சொன்னால் விட்டுவிடு முஹம்மதை மறுத்து விடு கலிமாவை விட்டும் வெளியேறிவிடு நீ இஸ்லாத்தை விட்டுவிட கண்டால் நான் சாப்பிட மாட்டேன் குடிக்க மா இந்தாப்படலா இடத்துல வந்து யார சொல்லா என்ற தாயின் ததி இவராக ஆயிட்டது ரசூலுல்லாவும் மௌனம் சாதிக்கின்றார்கள் உடனே கொரானுடைய ஆயல் சூரத்து சௌகாவுலே இறங்குகிறது அவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஈமான் ஈமனை விட அவர்கள் முதல் உரிமை கொடுக்கிறார்களா நீங்க ஏற்றுக்கொள்ளாது யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னாலும் புறமிது காட்டி மீண்டும் குஃபுக்கு செல்வார்களோ அவர்கள் அநியாய காரணத்தில் என்ற அளவு அல்லா குறான் இவர் சொன்னார்கள் தாயே நீ வெயில இருந்து நான் இஸ்லாத்தை விட மாட்டேன் அந்த தாய் மௌத்தா போகல்ல இவருடைய இஸ்லாத்தியின் உறுதி காரணமாக விரிவான சகோதரி இஸ்லாம் பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு அன்சாரர்களுடைய தலைவர்களாக மாறினார்கள் அந்த சாஜி அவர்கள் ஹசரத் ஹசூல் பல நன்மாராயங்களை கேட்டார்கள் மேலும் இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் முகன்முகக்கூடிய மாபெரும் பிரச்சனைகளில் இன்னும் ஒன்று தான் பொருளாதார சிக்கல் சிலர்கள் ரொம்ப அவதிப்படுவார்கள் அவர்களை காணும் பொழுது இன்னும் சிலர்கள் தலைமறைவாகிவிடுவார்கள் இவனுக்கு வசதிக்கு அடையாதீஸ் வந்து இருக்கின்றான் வெறுமனே துணியா செலுத்த வேண்டும் என்ற நோக்கோடு என்ற சிந்தனை நாங்கள் அவர்களை பார்க்கிறோம் இது ஒரு தவறான பார்வை கழிவான் சகோதரிகளே அதில் சல்மான ஒரு மஜூசி நெருப்பு வணங்கியாக இருந்தார்கள் ஈரான்ல அடிமையாக பிடிச்சு வித்துவிட்டார்கள் பெரிய சல்மன் என்றாலும் இப்ப அடிமையாக விக்கப்படுகிறார்கள் செய்தி கேள்விப்பட்ட உடனே அடிமை ஆக்கி கொண்டவர்கள் சொல்கிறார்கள் இவருக்காக வேண்டி ஆயிரத்தி அறுநூறு வெள்ளி காசிகளும் ஈச்சப்பல மரங்கள் பல மாதிரி வாய்ப்புகள் இந்த ஈச்சப்பல்கள் நிரம்பிய ஒரு தோற்றம் எங்களுக்கு வேண்டும் அப்பொழுது தான் இவரை நாம் விட்டுவிடுவோம் இறுதி அலி வசந்தம் அதற்குரிய ஏற்பாடு செஞ்சாங்க அவருடைய பிரச்சனையிலிருந்து கலண்டா கலட்டினாங்க எந்த அளவுக்கு நண்பாராயும் பெற்றார் இந்த சுறையா என்ற நட்சத்திரத்துல இல்மோ இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஒரு மனிதன் அவர்தான் சல்மான் அதையும் அடைவார் சல்மான் தாராளமாக ஏற்றுக்கோங்க இன்றைக்கு ஆதாரம் தேடும் சமுதாயம் ரசோலா சொன்னாங்க சல்மான் சொல்லும் விடியலுக்கு ஆதாரம் வேண்டாம் என்றார்கள் ஆனா இது பெண்களுக்கு மத்தியில எத்தனையோ சித்தாந்த ஏற்றுக்கொண்ட சல்மான்கள் இருக்கின்றார்கள் அவர்களை அனைத்தார்கள் ஒரு நாள் குறைஷி ஒரு நாள் மக்கள் சகாபாக்களும் போட்டு கொண்டிருக்கிறாங்க சல்மான் சல்மான் எங்கட அன்சார் மதீரத்து சகாபாக்கள் சொல்றாங்க இல்ல சல்மான் எங்கட அதற்கிடையில ரசூல்லா வந்தாங்க இவங்க ரெண்டு பேருடையவும் இதன் தகராறு பார்த்து சொன்னாங்க சல்மான் உங்கடையை குடும்பத்தில் எப்படி சேர முடியும் என்றாலும் அவருடைய இமாடு அவருடைய உறுதிப்பாடு அதை வீச்சு சொன்னார்கள் சல்மான் என்ற குடும்பத்தை சேர்ந்தார் இப்படித்தான் அனைத்தார்கள் சகோதரர்களே வம் எங்களிட நாம் ஒரு ஆறுதலை கொடுக்கின்றோமா இழிவான பாருகளுக்காக நாம் பார்க்கின்றோம் எங்களை எங்களிடத்திலே கேட்டு பார்ப்போம் இன்னும் இந்த விஸ்வாசை ஏற்றுக்கொண்டவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று அவர்களுக்கு சரியான இஸ்லாம் கற்பிக்கப்படுகிறது கிடையாது உமர் அலி அல்ல ஆட்சி காலத்தில் அவர்களுடைய பிரிச்சு வைத்திருந்தார்கள் சிரியாவுடைய அந்த பகுதியில ஐந்தாக பிரிச்சு வைத்திருந்தார்கள் சிரியாவின் உடைய அதிகாரி கவர்னர் லெட்டர் எழுதுறார் அமீர் உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு இஸ்லாத்தை அதிகமாக போகின்றார்கள் மக்கள் இன்மை படிக்கிறது நிரம்பிக்கொண்டிருக்கிறார்கள் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் இல்லை எனும் பொழுது ஹசரத் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் தயாரித்து பெரும் பெரும் சஹாபாக்கள் ஹசரத் ஹசரத் அபு உபேதா அலி அல்லாஹ் அன்பும் போன்ற பெரும் பெரும் முக்கியமான சகாபாக்களை அனுப்பி வைத்தார்கள் கடிவாடி சகோதரர்கள் எனவே நாம் இவைகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அதிலும் ஒரு விடயம்தான் நான் ஏராளமான விடயங்கள் சொல்ல இருந்தாலும் கூட நேரம் முடிந்து கொண்டு வர்றதுனால நிறுத்த விரும்புகின்றேன் இந்த விடயத்தோடு திருமணத்தினுடைய விடயம் அதிகமானவர்கள் தன்னுடைய மகளையோ மகனையோ அந்த இஸ்லாசை ஏற்று வர கூடிய கொடுக்கிறதுக்கு தயார் இல்லை இவ்வளதிலும் கூட ஒருத்தர் என்ன தலையாந்த போதத்தோறைய சொ நேரம் இதுதான் ஓதுமாறு கண்டில எல்லா பணிகளையும் சகோதரர்களை சொல்லுறார் அனுபவம் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு உண்டான யாருமே இல்ல உங்களுடைய ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் தலைவர் தான் சொன்னார் கெரிவான் சகோதரர்களை அவரை கொண்டு போயிட்டு அவரை நல்ல சம்பாதிக்கக்கூடிய நல்ல செல்வங்கள் நல்ல முறையில இஸ்லாத்துல வாழ்ந்து கொண்டு வந்தார் திருமணம் இஸ்லாத்திலே திருமணம் முடிச்சு வைப்பதற்கு தெளிக்கிறார் அது சுண்ணா அதாவது நிகர் பார்க்கிறது மெச்சாகதா என்கிறத பார்க்கவும் ஒரு பெரிய செல்வந்தன் ஒரு நல்ல முறையில ஈ வாழ்ந்து வருகிறார் ஒன்றுமே இல்லாத வர்கள் தான்ரத் சபியார் இவங்க அவர்களுடைய அவருடைய வம்சாவளியில வந்த ஒரு யூக பெண்ணாக இருந்தாலும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் சைபர்ல கைப்பற்றப்பட்ட நேரம் ஜிஹியா கல்பி அலி அல்லாஹு ஜிப்ரில் அலி இஸ்ஸலாம் அவருடைய வடிவம் ஹசரத் ஜிப்ரல் அலிசலாம் எடுத்துக்கொண்டு வருவார்கள் எனக்கு நீங்கள் தாழ்வுகள் கனிமத்தி கொடுத்தாங்க விருப்பமான பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கோங்க சஃ அவர்களை பார்த்ததும் அல்லது சௌந்தர்யமும் நிறைந்தவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான வலுப்பு இருந்தது உடனே அவர்களை தனதாக ஆக்கிக் கொள்ள முயற்சும் பொழுது சகாபாக்கள் சொன்னார்கள் இவள் அரச பரம்பரையை சேர்த்தவள் இவள் ஒரு புதிதாக இஸ்லாசுக்கு வந்தவள் கொழு என்றாலே என்ன உதயத்தோட அந்நியமாக பழகுவதற்கு அவர்களை ஏற்படுத்தி அல்லா தந்திருக்கின்றான் என்றால் உங்களுக்கு தான் இறுதியில் அரசியலின் படிக்க புதிதாக இஸ்லாமில் வந்தவளை அவள் ஒரு அடிமையே என்று பார்க்கல திருமணம் முடித்து கொண்டார்கள் அவர்கள் ஏன் கலிமாவை உச்சரிப்பதோடு அவருடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடுகின்றது இப்ப பிறந்தவர்களைப் போல மாறிவிடுகின்றார்கள் அதனால அனைப்பும் அவர்களை கண்ணியப்படுத்துவோம் அவர்களுக்கும் உரிமைகளை வழங்குவோம் அபி அல்லாஹ் வந்த அடிமைகளை உரிமைத்துக் கொண்டிருந்தார்கள் உரிமை சதியார் ஹசரத் பிலால் ஹசரத் ஜனீரா அலி அல்லாஹ் சலான்ஹா ஹசரத் யாசிர் இதை போன்ற இல்லாத ரொம்ப வீக்கான அடிமைகளை தான் உரிமைகா அபு பக்கர் தந்தை அபு முகாஃபா சொன்னார் நீங்க பலகீதமான அதிபையத்தானே உரிமை நல்ல பலமானவர்களை உரிமை இல்ல உங்களுக்கு வேலைகளை செய்து கொள்ளலாமே நான் கொன்யாவுடைய நோக்கத்துக்காக ஏற்ற வேலை செய்வதற்காக இவர்களை உரிமையில நான் உரிமையிட்றேன் நல்லாவுக்காக எந்த அந்த அடிமைகளும் கூட கொஞ்சம் உள்ளவர்களாக மாறினார்கள் ரசூலாவுடைய பின்னால ஒரு நாள் அபு அரியலாம் அசான் சொன்ன நேரம் அபு பக்கர் அரியல்லாம் சொன்னாங்க நீங்க போகாதீங்க காதுகளில் என்றும் ஒழிக்கட்டும் அவள் தைரியமாக கேட்டார் நீ என்னை ஒழுங்கது உன்னுடைய வேதை செய்வதற்கு நான் இல்லது அல்லாவுக்காக அல்லாவுக்காக இருந்தால் அப்படி என்றால் வீடு நான் செய்கின்றேன் என்று போனாங்க அங்கே மௌத்தானாங்க ஒஃபா தானாக சகோதரர்களே நாம் அவர்களுக்கு அந்த சுதந்திரங்களை கொடுத்து அவர்களும் எங்களுக்குள்ள எங்களுக்குள்ள இருந்து வந்தவர்கள் எங்கிருந்த மறந்துவிடக் கூடாது அல்லா சுபன் அவர்களோட கண்ணியமாக அந்யோன்யமாக நடந்து அவர்களுடைய கஷ்டங்கள் மற்றும் துக்கங்கள் பொருளாதார விடயங்கள் அவர்களுக்கு ஏற்பாடுகளை செய்யும் அனைத்து கர்மங்களிலும் எங்களின் பங்குதாரர்களா ஆகுவோம் எப்படி ஹசரத் அபு பக்கர் சாலா ஆகுவோ அவர்கள் ஆயத்தை இறக்கினானோ அதே போன்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய செயல்பாடுகளிலும் கடமைகளிலும் எங்களுக்கும் அந்த கூலிகளை தந்த அருந்துவானாக துவாக்களை கபுல் செய்வானாக வாக்க விதாவான